வணக்கம் பத்தொன்பது ஜூன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாட்டினையின் பொது அறிவு குவியலுக்காக சென்னையிலிருந்து அலுமையிலு நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று ஓட்டுநர் இல்லா டிராக்டர் ஜப்பான் நாட்டில் நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது இரண்டு இரண்டாயிரத்தி விரிவாக்கம் சிங்கப்பூர் இந்தியா மேரிடைம் பயோலட்ரல் எக்ஸசைஸ் மூன்று பிபா உலக கோப்பை கால்பந்து போட்டி இரண்டாயிரத்தி இருபத்தி தலைமை நிர்வாக அதிகாரி நாசர் அல்கட்டர் இனி இன்றைய கேள்விகள் ஒன்று கனடா மற்றும் மெக்சிகோ இதான உலோக வரியை எந்த நாடு உயர்த்தியது இரண்டு புருக்ஸ் கோப்கா எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர் மூன்று ஐக்கிய நாடுகளின் பொது உலக கலாச்சார பன்முகத் தன்மையின் முன்னேற்ற தினமாக மே இருபத்தொன்னாம் தேதியை எந்த ஆண்டு அறிவித்தது மீண்டும் சந்திப்போம் நன்றி